மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் தன்னிரந்தரத்தின் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் வேளாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலாம் பொன்னம்பல சுவாமிகள் உரையின்படி நாற்பத்தி ஏழாவது பாடல் படமும் நூலும் போல் செய்த பணியும் பொன்னும் போல் பார்க்கில் பொன்னும் போல் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவமீரா உடல் முதல் சுபாவமீரா ஒன்றில் ஒன்று ஒன்றில் ஒன்று உதித்தவாரே அடைவினில் ஒடுக்கி காண்பது ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே உபாய ரெண்டு விதமாக ஆச்சாரியர் உபதேசம் பண்ணுவதாக உரையாசிரியர் தெரிவிக்கிறார் நேரடியாகவே எல்லாவற்றையும் பிரம்மத்துக்கு அந்நியமாக எதுவும் இல்லை என்று பாத சாமானாதிகரணத்தின் மூலம் புரிந்து கொள்வது ஒரு வகையான அபவாதம் அல்லது கிரமமாக ஒன்றுல ஒன்று காரியத்தை காரணத்தில் ஒரு ஒரு காரியத்தையும் அதன் அதன் அடக்கி அதாவது காரியம் வந்து காரணத்துக்கு அபிநமாக இல்லை அப்படின்னு புரிஞ்சு காரியம் மிச்சியான்னு புரிந்து கொண்டு அப்படியே ஒன்பை ஒன்னா கிரமமாக கொண்டு போகிறது மந்த மத்தியம அதிகாரிகளுக்காக உபதேசிக்கப்படுகிறது அப்படின்னு உடல் முதல் ஸ்வபாவீரா ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அபவாத உபாயமாமே அப்படி லய சிந்தனா ரூபமான அபவாதத்தை இந்த நாற்பத்தி ஏழாவது பாடல் உபதேசிக்கிறது என்று சொன்னார் அவருடைய பதவுரையை படிக்கலாம் இதன் பொருள் காரிய காரணங்கள் காரியமாகிய ஜகத்தையும் உபாதான காரணமாகிய பிரம்மத்தையும் இப்படி சொல்ற காரிய காரணங்கள் காரியமான ஜகத்து அதற்கு உபாதான காரணமாகிய பிரம்ம அபிநிமித்த உபாதான காரணமாகிய பிரம்மத்தையும் பார்க்கில் பார்க்கில் என்ன அர்த்தம் தர்க்க அனுபவங்களால் விசாரிக்கும் இடத்து பார்க்கில் இவ்வளவு அர்த்தம் ஸ்ருதி யுக்தி அனுபவ பூர்வக விசாரேண இத்தியர்த்த ஸ்ருதி அப்படின்னா என்ன இது அனைத்தும் பிரம்மம் அல்லவா என்பது ஸ்ருதி வேத வாக்கியம் சர்வம் கலு இதம் பிரம்ம அது அப்படி சொல்கிறார் சர்வம் கழுயதம் பிரம்ம அப்போ அது ஸ்ருதி வாக்கியம் தர்க்கங்கிறது என்ன காரியம் காரணத்துக்கு பின்னமோ அபின்னமோ என்பது முதலியன விசாரம் தர்க்கம்னா யுக்தி காரணம் வந்து காரியத்துக்கு பின்னமாக அபின்னமானு கேட்டால் அபிண்ணந்தான் அவை பிரம்மகீதையின் ஐந்தாம் அத்தியாயத்தில் காண்க இல்லை நிறைய படிக்கணும்னு சொல்கிறார் இல்லை பிரம்ம கீதையில் பிரம்மகீதைன்னு தமிழில் ஒரு புக் இருக்குது அதில் ஐந்தாம் அத்தியாயத்தில் காண்க அனுபவம்னா என்ன பிரம்ம வித்துக்களின் அனுபவம் பிரம்ம வித்வா வித்வான்கள் பிரம்மத்தை அறிஞ்சவங்க அப்படி இருக்காங்க அவங்க பொய் சொல்லலை அவங்களுடைய அனுபவம் என்ன அவங்க இந்த உண்மையை நன்றாக உணர்ந்து இருக்கிறார்கள் அதுதான் அனுபவம் இல்லை அவர்களுக்கு இந்த உண்மை நன்கு உணரப்பட்டு இருக்கிறது நமக்கும் அந்த உண்மை உணரப்படும் அது மாத்திரம் இல்லை வேறு எதாவது பெக்கியூலர் அனுபவமாக இருந்தால் பரவாயில்ல ஆத்மா அனுபவம் ஆத்மா அனுபவங்கிற வார்த்தையை எப்படி புரிஞ்சுக்கிறோம் நாம ஆத்மா அனுபவங்கிறது ஆத்மா அனுபவ ரூபமாகவே இருக்கு அதனுடைய ஸ்வரூபத்தை பற்றின ஞானம் தான் நமக்கு இல்லை அந்த ஞானத்தை குருவனிடத்துலருந்து சாஸ்திரத்தின இடத்துல இருந்து பெறோம் நாம் அப்படி பெற்ற பிறகு அந்த ஞானம் ஒரு அனுபவம் தானே அந்த ஞானம் ஒரு அனுபவம் தானே அந்த ஞான ஆத்மா அனுபவம் வேற ஞான அனுபவம் வேற ஆத்மா அனுபவங்கிறது வேற ஆத்ம ஜானுவங்கிறது வேறு ஆத்மா அனுபவங்கிறது எப்போவுமே இருக்குது அது அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆத்ம ஞான அனுபவம் இல்லை ஆத்மா அஜான அனுபவம் தான் இருக்குது ஆத்ம அஜான அனுபவத்தை நீக்கி ஆத்ம ஜானுபவத்தை நமக்கு ஸ்ருதியும் சாஸ்திரமும் குருவும் சேர்ந்து உபதேசிக்கிறார்கள் அந்த ஞான அனுபவம் ஞானம் அவர்களுக்கு இருக்குது நமக்கு அந்த ஞானம் அனுபவம் தான் இங்கே சொல்லப்படும் அனுபவம் அனுபவம் யுக்தினாலே அதுக்கு வந்து திருஷ்டாந்தெல்லாம் சொல்லணும் அனுபவங்கிறதுக்கு திருஷ்டாந்தம் வேண்டாம் அனுபவங்கிறது அனுபவ ரூபமாக இருக்கிறதுக்கு போய் என்னதுக்கு திருஷ்டாந்தம் வேணும் யுக்திக்குத்தான் திருஷ்டாந்தம் சொல்லி சொல்லி சொல்லணும் அதனால கட்டம் படமும் நூலும் போல பணியும் பொண்ணும் போல கடமும் மண்ணும் போல அப்படிலாம் சொல்ல வேண்டியது யுக்திக்கு ஸ்ருதி தர்க்க அனுபவங்களால் விசாரிக்கும் இடத்து படமும் நூலும் போல காரியமாகிய படமும் பட்டமும் பட்டாக அதற்கு உபாதான காரணமாகிய நூலும் போலவும் செய்த பணியும் பொண்ணும் போல் செய்யப்பட்ட காரியமாகிய ஆபரணமும் அதற்கு உபாதான காரணமாகிய பொண்ணும் போலவும் ஹடமும் மண்ணும் போல காரியமாகிய கடமும் அதற்கு உபாதான காரணமாகிய மண்ணும் போலவும் ஒன்றாம் அனன்யமாகுமே அன்றி அந்நியமாக என்ன பா வாக்கியம் இருக்கும் அனநியமாகும் என்ன அர்த்தம் வேறாக இருக்காது ஒன்றாத்தான் இருக்கும் அதற்கு அந்நியமாகாது வேறில்லாமல் இருக்குமே அன்றி வேறாகா அப்படின்னு தமிழில் சொல்லணும் வேற்றுமையின்றி ஒற்றுமையாக இருக்குமன்றிற்றுமையாக உடல் முதல்வாவம் ஈரா இவ் அத்வைத சித்தாந்தத்தை ஸ்தூல தேகம் முதல் அவித்த ஈராக ஒன்றில் ஒன்று உதித்த ஆரே உதித்த உதித்த மாறியே ஒன்றில் ஒன் ஒன்றினின்று ஒன்று உண்டானபடியே அடைவினில் ஒடுக்கி காண்பது முறையே ஒடுக்கி பார்ப்பது அபவாத உபாயமாம் அபவாதம் என்னும் உபாயமாம் அடுத்த பேராகிராஃபை நீங்களே படித்து தெரிஞ்சிக்க வேண்டியது அது நீட்டாக ஒன்று ஒன்றா காரண காரியத்தை ஒடுக்கின்னு போகிறார் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்கோ இப்படி போனால் நமக்கு கைவிளைய உனது முடிக்க முடியாது ஆகினால அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் படிச்சு படித்து பாருங்கோ படிக்கிறதே உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் அப்புறம் படிக்கலாம் அப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருந்தால் அப்புறம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ட்ரை பண்ணணும் இனி அடுத்த டாபிக் ஆரம்பிக்கிறது ஆக அத்தியாரோப அபவாதம்ங்கிற டாபிக் முடிஞ்சு போச்சு அப்போ இந்த ரெண்டு பாட்டில் அப்பவாதம் முடிஞ்சது நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் அப்பவாதம் முடிஞ்சுது எங்கே அத்தியாரோப அபவாதம் ஞாபகம் வச்சுக்கணும் இருபத்தி அஞ்சாவது பாட்டில் ஆரம்பித்தார் இருபத்தி அஞ்சாவது பாட்டில் இனி விசேஷமாக உபதேசிக்க தொடங்கல் ஐம்பத்தி மூணாவது பக்கம் ஆரம்பித்தோபம் மாத்திரம் மாத்திரம் இதுவரைக்கும் வந்தது மாத்திரம் நாப்பத்தி பாட்டு வரைக்கும் வந்தது நாற்பத்தி அஞ்சில் அபவாதத்தை உபதேசிக்கிறேன்னு தொடங்கி பிரதிஜை பண்ணார் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழில் உபதேசம் பண்ணார் நாற்பத்தி ஆறாவது பாட்டில் உத்தம அதிகாரிக்கு அபவாத உபாயம் மந்த மத்தியம் அதிகாரிக்கு அபவாத உபாயம் நாற்பத்தி பாடல் இதெல்லாம் நீங்கள் குறிச்சுக்கணும் ரொம்ப முக்கியம் அதில் மந்த மத்தியம் அதிகாரிக்கு நாற்பத்தி பாடல் என்றும் நாற்பத்தி ஆறாவது பாடல் உத்தம அதிகாரிக்கும்னு புரிஞ்சுக்கணும் நான் நோட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்க போகிறேன் பழையபடியும் நான் வந்து அப்போ தெரியும் இவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கும் அதை தான் நான் கண்டுபிடிக்க முடியும் அதில் டைம் கொடுத்து கேட்பேன் இப்போ வந்து அத்தியாரோப அபவாதத்தின் மூலம் பிரம்மஸ்வரூபம் உபதேசிக்கப்பட்டது நீ நாற்பத்தி எட்டாவது பாட்டில் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தியை பற்றின விசாரம் தொடங்குகிறது இதில் வந்து இந்த பாடல்களை உபதேசம் பண்ணி கொண்டு வரும்பொழுது ஒரு கருத்து சொன்னார் அந்த பாடல் வந்து முப்பத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் முப்பத்தி அஞ்சில் பார்த்தா தெரியும் ஆ எண்பத்தி அஞ்சாவது பக்கம் உரையில் அந்த பக்கத்தில் அந்த புஸ்தம் இருந்தால் தான் சௌரியம் ஏமமாயா வினோத ஈசனார் அருளினாலே பூமலி உயிர்கற்கெல்லாம் போக சாதனம் உண்டாக தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் தோற்றம் என்றும் அப்படின்னு சொல்லி இந்த தோற்றமான் சத்திதண்ணில் சொல்லிய அடுத்த பாடல் போச்சு ஆஹ் முப்பத்தஞ்சாவது பாட்டில் ரெண்டு கருத்து சொன்னார் தமோகுணம் தமோகுணமாகிய மாயை இரண்டு சக்தியாக பிரிந்து தோன்றும் அதனால தமோகுண அதில் அர்த்தம் தமோகுண தமோ குண பிரதான மாயையானது அப்போ அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் தமோகுண பிரதானமான மாயையிலருந்து தான் எல்லாம் இதெல்லாம் சத்துவம் தமசில் சத்துவத்திலருந்தான் எல்லாம் வந்துருக்கு சுத்த சத்துவத்திலாம் யார் இருக்கா சுத்த சத்துவம் சுத்த ரஜஸ் சுத்த தமசெல்லாம் யாரோட ஞானேந்திரியங்களோ எல்லாம் தமசல சத்துவம் தான் சுத்த சத்துவம் எல்லாம் சத்துவம் சுத்த ரஜஸ் எல்லாம் அப்படி புரிஞ்சுக்கணும் தாம தமோகுணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் எல்லாம் வந்து இதெல்லாம் உள்ளுக்குள்ளே அவாந்தர பேதங்கள் உள்ளுக்குள்ளே அதற்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவுகள் தமோகுணம் மாயையோட தமோகுணம் ரெண்டு சக்தியாக பிரிஞ்சு தோன்றும் ஆவரண சக்தி விஷேப சக்தி அங்கே சுருக்கமாக விளக்கி சொல்லியிருக்கேன் இப்ப விரிவாக கேள்வி கேட்டு பதில் சொல்லப்படுகிறது நாற்பத்தி எட்டாவது பாடம் தூஷணமத்தில் தூடனதமத்தில் வந்த தோற்றமாம் தூடனதமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏடனை விகாரம் சொன்னீர் இரண்டு சக்திகள் என்றீரே மூடலாம் ஊடலாம் சக்தி செய்யும் சக்தி செய்யும் மோகமும் சொல்லுமையா சொல்லுமையா கேடரக் குருவே என்ன குருவே கிருபையோட அருள் முப்பத்தி பாட்டில் ஆரம்பிச்சார் சிரி உண்டாரு ஆவரணியை பற்றி அவர் விளக்கி சொல்லலக்தியை பற்றியும் ஒரு ஸ்மால் சிறிய ஒரு ஆராய்ச்சி நிகழ்கிறது ஆவரண சக்தி எத்தன்மையதாமாலோ என சீடன் சங்கிக்கூறத் தொடங்கல் என்பது படைத்தது என்று சிஷ்யன் கேட்க சங்கிக்க சங்கிக்க அதற்கு உத்தரம் உத்தரம்னா பதில் பதில் கூறத் தொடங்கல் தொடங்குற தூஷண தமத்தில் வந்த தோற்றமாம் சக்தி செய்யும் ஏசனை விகாரம் சொன்னீர் ஏசனை விகாரம் சொன்னீர் தூஷண தமம் என்ன அர்த்தம் நிந்திக்கத்தக்க தபப்பிரதான மாயன்று உண்டான இதெல்லாம் வந்து நிந்திக்கனா என்ன அர்த்தம் நம்ம போய் என்னை முடியும் அதை வந்து பொய்னு புரிஞ்சு தூக்கி எறிய வேண்டியது அதுக்கு தாத்பரியம் கொடுக்கக்கூடாதுன்னு அர்த்தம் நிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம் காலம்பரத்துலேருந்து பகவானை ஸ்துதி பண்ணுற மாதிரி அதை நிந்தனம் பண்ணிகிட்டா இருக்கணும் அர்த்தம் என்ன நிந்திக்கத்தக்கன்ன விளக்கத்தக்க அதற்கு முக்கியத்துவம் தர தர தரக்கூடாத தரத்தக்கது அல்லாத முக்கியத்துவம் தரத்தக்கது அல்லாத அப்படி சொல்லிக்கணும் ஆனால் தூஷண தமத்தில் தூஷிக்க வேண்டிய தூஷிக்கப்பட வேண்டிய தமத்தில் வந்த தமப்பிரதான மாயினென்று உண்டான தோற்றமாம் சக்தி செய்யும் விக்ஷேபமாகிய சக்தி உண்டாக்கும் ஏசனை விகாரம் சொன்னீர் இச்சாரூபமான ஆகாஷாதி பிரபஞ்ச விகாரத்தை அருளிச்செய்தீர் ஏசனை விகாரம்னா என்ன ஏசனைனு சொன்னால் சம்ஸ்கிருதம் அது ஏஷனா அப்படின்னா இச்சான்னு அர்த்தம் அதுதான் வந்து முக்கியமாக மூணு ஆசையை விடணும்னு சொல்கிறோம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை பொன்னிலம் மாதராசை அவ்வளோதான் முதல்ல வந்துடுத்து ஆனால் இந்த இடத்துலனா அந்த பிரம்மன் வந்து இச்ச நினச்சிதான் சோகாமயத்த வேதமந்திரம் அப்படி இருக்கு சகா அகாமயத்தை அந்த கடவுள் விரும்பினார் அப்படி இருக்கு வார்த்தை அந்த கடவுள் விரும்பினார் என்ன விரும்பினார்னா ஜீவர்களுடைய கர்ம பலன்களுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு உடம்பையும் உலகத்தையும் இன்பத்துன்பத்தையும் உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்று அவர் திட்டமிட்டார் ஆசைப்பட்டார் சோகாமயதா சதபோதப்பியதா இதெல்லாம் வேத வாக்கியங்கள் சஹா அகாமயத்தா அவர் விரும்பினார் சஹா தபா அதப்பியதா அவர் திட்டமிட்டார் அப்புறம் என்னென்ன பகுஸ்யாம் பிரஜா ஜே ஜே உயிர்களாக நான் ஆவேனாக அப்படின்னு அவர் நினைச்சாராம் இதெல்லாம் வேதத்தில் சிருஷ்டி போ சிருஷ்டி பாகத்தில் முதலான புரிஷத்துகள் எல்லாம் இருக்குது அது மாதிரி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் எல்லாம் மாயா உபதேச காரியம் இது உபதேசத்துக்காக இப்படிலாம் சொல்ல வேண்டி வருது சிருஷ்டியெல்லாம் அப்படி பேச வேண்டியிருக்கு அதனால் ஏஷனை விகாரம் சொன்னீர் இச்சாரூபமான ஆகாஷாதி பிரபஞ்ச விகாரத்தை அருளி செய்தி ஆகாஷாதி பிரபஞ்சங்கள்லாம் எப்படி உண்டாச்சு அப்பஞ்சீகிருத்த பஞ்சபூதங்கள் அப்புறம் பஞ்சீகிருத்த பஞ்சபூதங்கள் இப்படிலாம் உண்டாச்சு நீங்கள் இந்த அப்பவாதத்தை படித்தா தெரியும் அதெல்லாம் நீட்டாக எழுதியிருக்காரு அபஞ்சீகிருத பஞ்சபூதம் பஞ்சீகிருத பஞ்சபூதம் எல்லாம் அபஞ்சீகிருத பஞ்சபூதத்துக்கு வேற இல்லை அபஞ்சீகிருத்த பஞ்சபூதமும் அதுக்கு வேறாக இல்லைன்னு சொல்லி மாயையும் மனுஷங்கிட்ட இருக்கிற சக்திக்கு வேறாக இல்லைன்னு சொல்லி பிரம்மமும் மா மாய அதே மாதிரி பிரம்மத்தினுடைய சக்தி தான் மாயைன்னு சொல்லி அதுவும் ஒரு தோற்றம்னு சொல்லி பிரம்மைவ சத்தியம்னு நிரூபிக்கிற போர்ஷனை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு அப்பவாதத்தை அது புரிஞ்சுக்க முடியலன்னா என்கிட்ட கேளு அதனால ஏஷனா ரூபமான இச்சா ரூபமான ஆகாஷாதி பிரபஞ்ச விகாரத்தை அருளி இரண்டு சக்திகள் என்றீரே முதல்ல என்ன சொன்னீங்க முப்பத்தஞ்சாவது பாட்டில் வீமமாம் மூடல் என்றும் விவிதமாம் சக்தி என்றும் ரெண்டு சொன்னீங்களே ரொம்ப மூடுறது நல்லா மூடு மூடுன்னு மூடிப்படுறது நம்மளை உண்மையை தெரிய விடாம கயிற்றை மறைப்பது ஆவரண சக்தி அதில் பாம்பை படைப்பது விக்ஷேப சக்தின்னு உதாரணம் சொல்லியிருக்கேன் ஆயினால அதே மாதிரி இங்கே நீங்க ரெண்டு சக்தி சொன்னீங்க ஒரு சக்தியைத்தானே விளக்கி சொல்லியிருக்கிறீர்கள் மற்றொரு சக்தியை பற்றி சற்று விளக்கி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம் முன்னே தாமத குணம் இரண்டு சக்தியாய் பிரிந்து தோன்றும் தோன்றும் என்றீராதலால் மூடலாம் சக்தி செய்யும் மூடலாம் சக்தி செய்யுங்கிறது ஆவரண ரூபமான சக்தி செய்ய நிற்கும் மயக்கத்தையும் செய்யா நிற்கும்னா செய்கின்றனு அர்த்தம் செய்ய நிற்கும் மயக்கத்தையும் மோகம் அதனால் என்ன இங்கே என்ன பீம மூடலாம் சக்தி செய்யும் மோகமும் சொல்லுமையா அப்படின்னு சொல்லும் அதை பற்றி சொல்லும் ஐயா கேடு அரை கேடு ஓ சொல்லும் என்ன சொல்லும் ஐயாங்கிறத மாற்றி போடுறவர் கேடு அற கேடு அரைன்னா என்ன அர்த்தம் என்னுடைய துக்கம் நீங்கும்படி இதை வந்து என்னென்ன ஆவரண சக்தி தான் ப்ராப்ளம் சக்தி ப்ராப்ளம் இல்லை உலகம் ப்ராப்ளமாக ஏன் தலைக்குள்ளே ப்ராப்ளமா துன்பத்துக்கெல்லாம் துன்பத்துக்கெல்லாம் மற்றவங்க காரணமாக நான் காரணமான நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு கனியன் பூங்குன்றனார் கூறியிருக்கிறார் என்று தமிழ் புலவர்கள் கூறுகின்றார்கள் அதனால் நன்றும் தீதும் பிறர் தர வாரா நன்றும் நம்ம நல்ல கெடுதலாக ஏதோ யாரும் கொடுக்கறதில்லை நம்ம தான் அதுக்கு சத்தியத்துவம் கொடுக்குறோம் ஆகையினால கேடு அறன்னு சொன்னால் துன்பம் அற அதனால நான் சம்சாரின்னு நினச்சிட்டு நான் சம்சாரத்தை நீக்கிறதுக்கு எங்கிட்ட தான் வைத்தியம் பண்ணி பிரச்சனை எனக்கு தான் பிரச்சனை உலகத்தில் இல்லை அதனால் விக்ஷேப சக்தி உண்மையிலே ப்ராப்ளம் இல்லை சொல்லப்போனால் ஆவரண சக்தியை நீங்கி எடுத்துனா விக்ஷேபசக்தியை ரசிக்கலாம் தைதத்தை ரசிக்கலாம் ஆகினால ஆவரண சக்தி இருக்கிறதுனால தான் விக்ஷேப சக்தியில் மாட்டின்னு மொழிகிடும் ஆவரண சக்தி இல்லைன்னு சொன்னால் விக்ஷேபசக்தி நம்மளை ஒன்றும் முழ முடியாது அசைக்க முடியாது ஆகியனால அதை கேட்கறான் கேடு ஆர துன்பம் அற ஐயா குருவே எனது பிதாவாகி ஆச்சாரியரே சொல்லும் என்ன உபதேசித்து அருளும் என்று வினவ வினவங்கிறது சேர்த்துட்டார் என்னங்கிறத வினவன்னு அர்த்தம் சொல்லும் ஐயாங்கிறத வந்து ஐயா குருவே அதனால் ஐயா குருவேங்கிறது எங்கள் எங்கே போட்டுக்கோ சொல்லும் ஐயாங்கிறத பிரித்து ஐயா குருவேன்னு இங்கே சேர்த்துட்டார் கேடுதரச் சொல்லும் என்ன அண்மையை எப்படி பண்ணுறாருன்னு பார்த்துங்க கிருபையோடு அருள் செய்வாரே கிருபை கிருபையோடு அருள் செய்வார் அதுக்கு ஒன்றும் அர்த்தம் சொல்லலை என்றவாறு கருணையோடு அவங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்காம எந்தையும் எதிர்பார்க்காம அவ்வளோதான் சொல்லணும் எதையும் எதிர்பார்க்காம சிஷியங்கிட்ட இருந்து குரு என்னத்தை எதிர்பார்ப்பார் ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டார் எதிர்பார்த்தா குருவா குரு கிடையாது அதனால் என்னென்னா நாம் செய்கிறத நாம் செய்யணும் அவர் ஒன்றும் எதிர்பார்க்க கூடாது அதுதான் நம்ம அர்த்தம் சொல்லணுமோ இல்லை புதுசாக கிருபையோடு அருள் செய்வாரே அவ்யாஜ கருணாமூர்த்தி அகேதுக்க தயாசிந்துஹு அந்த காலத்துல எல்லாம் வந்து சிஷ்யர்கள் வந்து குரு வந்து சொன்னாங்க என்ன என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டுருப்பாங்க இப்ப சொன்னால் இவ்வளோதான் செய்ய முடியும் இவ்வளோ செய்ய முடியாது அப்படின்னு முன்னாடியே நீட்டாக சொல்லிவிடுறாங்க அதனால் குருவும் தப்பிச்சார் இல்லாட்டி வந்து நம்ம ரெண்டும் கட்டாக நான் மாட்டீன்டா அதனால தான் என்ன சொல்கிறதெல்லாம் செய்ய முடியல தான் நிறைய பேருக்கு போயிட்டாங்க அதனால கிருபையோடு அருள் செய்வார் கிருபையோடு அருள் செய்வார் அப்புறம் அந்த அப்படிலாம் வந்து சொன்னதை செஞ்சுட்டு அப்புறம் பாடத்தை படிப்பாங்க அதெல்லாம் வந்து அப்போ அந்த காலம் அந்த காலத்தில் குருவும் மரத்தடியில் தான் இருந்தார் எல்லாம் ஒன்றா தான் இருந்தது அதனால் ரெண்டுமே தகராறு இருப்போம் இல்லை மூடலாம் சக்தி செய்யும் மோகம் என்றதற்கு உதாரணம் வாசிஷ்டம் அதுதான் அறியாருக்கு இடர் நல்கி எது ஆவரண சக்தியை பற்றின விஷயம் தொலைவில் பொருள் மேலே வரணும் தொலைவில் பொருளீ பொருள் பொருள் இவை இவை யாவையும் ஆகி ஈயாவையும் ஆகி துண்ணி ஒன்றாம் இச்சை அதுதான் அந்த ஈஸ்வரன் தான் இச்சப்பட்டு உலகத்தை சிருஷ்டி பண்ணார் வாசிஷ்டத்தில் கூறிப்பதால் ஏசனை விக்காரம் என்றார் அந்த ஏசனை விக்காரம்னா என்ன விக்கேபத்தினால் உண்டான விகாரங்கள் மாற்றங்கள் பரிணாமங்கள் அப்புறம் மூடலாம் சக்தி செய்யும் மோகம் என்றதற்கு உதாரணம் வாசிட்டம் அதுவும் வாஷிக்டன் அதுதான் அறியாருக்கு இடர் நல்கி எதுதான் அதுதான்னா ஆவரணசக்தி அறியாருக்கு இடர் அதை அறியாதவர்களுக்கு ஆவரண சக்தியை பற்றி அறியாதவர்களுக்கு அது இடரை கொடுக்கும் இடர் அதுவே அது அல்லாதது போல் அது என்னமோ இல்லாத மாதிரி வேற நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் அறியாமல் என்ன பார்த்தா அறியாமைங்கிற அவ்வளோ தூரத்துக்கு அறியாமல் அறியாமையினால் இப்படி தவறு செய்கிறேன் யாருக்கு அறியாம செய்ய யாருக்கு யார் அறியாமை பற்றி சொல்றதுன்னு ஒரு நில விவச வே வேண்டாம் அப்படிங்கிறான் அதனால அதுவே அது அல்லாதது போல் ஹிதமாய் நிற்கும் இன்னமும் நல்லது பண்ணுற மாதிரி வேற காட்சி கொடுக்குமா ஹிதமாய் நிற்கும் இம்மாயை சித்தி சித்திரம்தான் அற்புதமே எப்படி வசமாக மாட்டேன்னு முடிஞ்சிறான் எலெக்ஷனில் எல்லாம் வரிசையாக பாருங்க இப்போ எல்லாம் வந்து இப்போ வரப்போகிறது எலெக்ஷன் அதனால் பார்த்தீங்கன்னா இத் அறியாமைன்னா அறியாமை இத பாட்டிலும் அறியா அறியாமையினுள் இருள் மூடி இருக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி இருளை வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பம் கன்ஃபியூஷன் ஜனங்களை வந்து இந்த பொலிட்டீஷன்ஸ் குழப்பிறத பார்த்தா பாவம் ஜனங்களுக்கு ஹிதம் வேறு செய்கிறேன்னு வேறு செஞ்சு இருக்காங்க நாங்கள் நன்மை யாருக்கு நன்மை கடவுளுக்கு தான் தெரியும் கடவுளுக்கு என்ன பிரத்யட்சாவே தெரியுது இதமாய் நிற்கும் இப்படி இருந்தும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நூறுரூபாய் வாங்கிட்டு ஓட்டை போட்டு விட்றாங்க கடைசியில் அஞ்சு வருஷத்துக்கு அவஸ்தான் அடுத்த நூறுரூவாய்க்கு காத்துருக்க வேண்டிதான் ஹிதமாய் நிற்கும் இம்மாயை சித்திரந்தான் அற்புதமே இம்மாயை சித்திரந்தான் அற்புதமே இது ரொம்ப அற்புதமாக இருக்கப்பா அது எப்படி பாருங்கள் துன்பத்தையும் கொடுத்து அது இருக்கிறதையும் காட்டிக்காமல் என்னெல்லாம் பாருங்கள் துன்பத்தை தருகிறது தான் இருப்பதை காட்டாது தான் இருப்பதையே இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும் ஆனால் நல்லது பண்ணுற மாதிரி பண்ணும் இது ரொம்ப விசித்திரந்தான்ப்பா சித்திரந்தான் அற்புதமே பொதுவாய் அங்கம் அனைத்தையும் அத்தனையும் புணர்ந்து பிரிவற்று இருக்க பிரிவற்று இருக்கவும் தான் இதமாய் உயிரை உயிர் காணாதிருக்க மயக்கும் மே அது அந்த தமிழ் புணர்ச்சி அப்படி மயக்கும் யாரையுமே எப்பேற்பட்ட ஆளையும் இது என்னென்னா அங்கம் அனைத்தையும் புணர்ந்து பொதுவாய் அங்கம் அனைத்தையும் எல்லாருக்கும் இந்த ஆவரண சக்தி இருக்கு பிரிவற்று இருக்கும் விசாரம் பண்ணாத வரைக்கும் பிரிவில்லாத இருக்கும் பிரிவற்று இருக்கவும் தான் இதமாய் உயிரை உயிர் காண தான் ஹிதமா அதுக்கு சௌரியமாக தான் இதமாய் என்னென்ன ஆபரணசக்தி தன்னோட சௌகரியத்துக்கு இருந்துண்டு உயிரை உயிர் காணாது இருக்க ஆத்மா தன்னைத்தான் உணராது இருக்க யாரையுமே மயக்கும் எல்லாரையுமே மயக்கக்கூடியதாக இருக்கு இது படித்தா தானாக படித்தா புரியுறதா புரியுறதா புரியுமா நான் ட்ரை பண்ணி தான் நானாக தான் படித்தேன் எந்த புத்தகமும் எனக்கு இதுக்கு இது இதை படிக்கிறதுக்கு எங்கிறது எனக்கு வேறு புஸ்தம் வேறு வழி இல்லை அதனால் வந்து நேர தட்சிணாமூர்த்தியை பிடிச்சி சொல்கிறியா இல்லையான்னு கேட்டு அப்படின்னு சொல்லி தான் கிடைத்திருந்தது அதுதான் அரியார்க்கு இடர் நல்கி அதுவே அது அல்லாதது போல் இதமாய் நிற்கும் இம்மாயை சித்திரந்தான் அற்புதமே பொதுவாய் அங்கம் அத்தனையும் புணர்ந்து பிரிவற்றிருக்கவும் தான் இதமாய் உயிரை உயிர் காணாதிருக்க மயக்கும் யாரையுமே மயக்குமே யாரையுமே எனவும் என மற்றும் வருவனவற்றார் காண்க இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுங்க எந்த புத்தகத்திலாம் இருக்கோ சஸ்கிருதமாக இருந்தாலும் சரி உபனிஷத்தாக இருந்தாலும் சரி பிரகடன கிரந்தங்களாக இருந்தாலும் சரி பார்த்து உங்கள் மனசில் புரிகிற வரைக்கும் இதை பற்றி பிடிச்சி படித்து புரிஞ்சுங்கன்னுட்டார் போரும்ன்ட்டு அவருக்கு போறோம் அடுத்தது ஆவரணசக்தியின் தன்மையை தரிசிப்பிக்கின்றார் தரிசிப்பிக்கின்றார்னால் காட்டி கொடுக்கின்றார்னு அர்த்தம் ஆவரணசக்தியின் தன்மை இப்போ என்ன சொல்லியாச்சு அவன் கேட்டிருக்கான் என்ன என்ன கேட்டிருக்கான் நீங்கும்படி அப்படின்னு சொல்லியாச்சு சரி இனி அது என்ன பண்றது பார்க்கலாம் தனையும் தன் தங்களை தாங் தனையும் தங்களை தாங்க ஞானி கடமையும் அன்றி கடமையுமன்றி ஞானிக ஞானிக் கடமையுமன்றி நாஸ்தின பாதி என்னும் உணர்விழி குருடாம் வண்ணம் வானிலம் திசைகள் மூடு திசைகள் மூடு மழை நிசி இருள் போல் மூடும் மழை இருள் போல் மூடும் தான் நிகர் தனக்காம் ஈசன் தனையும் தங்களை தண்ட ஞானி யாருக்கு இருக்கும் இருக்காது ஞானிக்கும் கிடையாது அப்புறம் அவர் ஒரே படிக்கலாம் நமக்கு முதல்ல நம்ம வழக்கமா படிக்கிற படிக்கணும் சொந்த சாகித்யத்தை சொந்த சாகித்யம்னா என்ன சம்பிரதாய பூர்வமா தெருங்கின்ற சொந்த சாஹித்யம் அசம்பிரதாயம் இல்லை தான் நிகர் தனக்காம் தனக்கு நிகர்தான் தான் தனக்கு உமை இல்லாதான் தான் நிகர் தனக்காமங்கிறது என்ன அர்த்தம் கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலே யாரும் கிடையாது ராமனுக்கு ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு சமமான யுத்தம் என்னன்னா ராம ராவண யுத்தம் அப்படி சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் திருஷ்டா இருந்தது ராவண ராம ராவணையோரு யுத்தம் ராம ராவணையோ ரிவ ஏன்னா அதுக்கு நிகரான யுத்தமே கிடையாது ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தத்துக்கு சமமான நி யுத்தம் உலகத்தில் நடந்ததே இல்லையா இல்லை ராம ராவணையோர் யுத்தம் ராம ராவணையோர் இவ ஏதா அவங்க தான் அதுக்கு திருஷ்டாந்தம் இன்னொருத்தர் போய் அது ஒப்பு ஒப்பு சொல்ல முடியாதுன்னாங்க அதனால தான் நிகர் தனக்காமங்கிறதுக்கு அர்த்தம் சொல்கிறேன் அதுக்கு நிகர் அவர்கள் கடவுளுக்கு நிகர் யாருன்னா கடவுள்தான் கடவுளுக்கு சமமாக இன்னொன்று கிடையாதுங்கிறத சொல்கிறதுக்காக இந்த வார்த்தை அதில் வரும் கீதையில் வரும் அர்ஜுனன் ரொம்ப சொல்லுவான் சந்தோஷப்பட்டு சொல்லுவான் உனக்கு சமமாக ஒருத்தரும் இல்லை உனக்கு மேலே யார் இருக்கிறார்கள் அப்படின்மா நத்வத் சம அபியஸ்தி அந்ய அதிக அக் குதா நத்வத் சமோஸ்தியப்ய குதோன்யா ஸ்லோகமே கஷ்டம் கட்டப்பட்டான் அது மாத்திரம் வராது கீதையில் நிறைய பேர் நத்வத் சமோஸ்திய குதோன்யா லோகத்ரஜேப்பியப் பிரதிமப் பிரபாவ கீதையில் தான் இருக்கு பதினோராவது அத்தியாயம் அதனால் உனக்கு சமமாக ஒருவரும் இல்லை உனக்கு மேலாக யாரே உள்ளார் உன்னுடைய மூன்று உலகத்திலும் உன்னுடைய பெருமைக்கு எல்லாம் இல்லையே இறைவா கிருஷ்ணா உன்னை போய் வாடா போடான்னு பேசினேனே நமஸ்காரம் பண்ணுறேன் மன்னிச்சு கோம்பான் கெஞ்சுவான் உன்னை இவ்வளவெல்லாம் மரியாதையெல்லாம் பேசியிருக்கேன் இவ்வளவெல்லாம் பரிகாசம் பண்ணியிருக்கேன் உன்னை கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அங்கே மன்னிப்பு கேட்பான் அந்த போஷன் இருக்கட்டும் அப்போ அன்னைக்கு பார்த்துப்போம் பதினோரா தேதி விரும்ப பார்த்துப்போம் அப்போ வந்து தான் நிகர் தரக்காம் ஈசன் கடவுளுக்கு நிகர் கடவுள் தான் வேறு யாரும் தனையும் ஈசந்தனையும் கமா ஈசந்தனையும் தங்களை தாங் கண்ட ஞானிகளையும் அன்றி தங்களை தாங்களே அறிந்திருக்கிறார்கள் தெரியும் அகம் பிரம்ம அஸ்மி அவர்களையும் அன்றி நாஸ்தி ந பாதி என்னும் நாஸ்தி பரம்பொருள் இல்லை ந பரம்பொருள் தத்துவம் விளங்கவில்லை மரணத்துக்கு பிறகு நான் இருக்கிறேன் என்பது தெரியவில்லை நான் இல்லை மரணத்துக்கு பிறகு நான் இல்லை நான் இருக்கிறேன் என்பது தெரியவில்லை மரணத்துக்கு முன் பிறப்பதற்கு முன்பும் இறந்ததற்கு பின்பும் உறக்கத்திலும் நான் இல்லை நான் இருக்கிறேன் என்பது விளங்கவில்லை நாஸ்தின்னா இல்லை ந பாத்தின்னா விளங்கல் இருக்கிறதானே விளங்கும் இல்லாதது எப்படி விளங்கும் ஆக அது அசத்து அசத்து அச்சித்து அசத்து அச்சித் நாஸ்தி நபாத்தி அது வந்து சத்தும் இல்லை அது வந்து உணர் உணர்வும் அப்படி ஒரு உணர்வே இல்லையே நமக்கு நாஸ்தி நபாத்தி ஊனிடை உயிர்கள் உள்ளத்து ஊனடை உயிர்கள் உள்ளத்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஊன் ஊன்னு சொன்னால் உங்களுக்கு தான் தெரியும் ஊன்கிறது வந்து எலும்புக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் தான் ஊனம் அந்த மஜ்ஜைன்னு சொல்கிறோமே அதுக்கு வந்து இன்னும் மேரோவா என்ன சொல்கிறாங்க இங்கிலீஷில் அது வந்து அது எலும்புக்குள்ளே இருக்குது சில பேர் அந்த எலும்பு சாப்பிட்றவங்க வந்து அதை அதை ரொம்ப சட் பண்ணுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன் நான் அதை சக் பண்ணுவாங்க அது மாதிரி இருக்கிறது ஊன் அதுதான் இவர் பாடிவிட்டார் ஊனினை உருக்கின்னு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி நம்ம நேர்மாரி ஊனினை பெருக்கி உள்ளொளி குறுக்கி என்ன ஊனிடை உயிர்கள் உள்ளத்து ஊனிடை உயிர்கள் உள்ளத்து உடம்பு உடம்பை உடைய உயிர்களுடைய உள்ளத்திலே அர்த்தம் உடம்பு இல்லாத உயிர்களுக்கு இல்லை ஊனிடை உள்ள உயிர்கள் உள்ளத்து உணர்விழி குருடாம் வண்ணம் உணர்விழி குருடாம் வண்ணம்னா ஞான அறிவை உணர்விழி உணர்வே விழி உணர்விழி உணர்விழினா இங்க வந்து அவர் வியாக்கியானம் என்ன தெரியுமா ஞான திருஷ்டி அவருடைய விளக்கம் வந்து ஞான திருஷ்டி ஞான திருஷ்டினா என்ன அறியும் ஆற்றலை உண்மையை அறியும் ஆற்றலை குருடாம் வண்ணம் குருட அது குருடாக்கி விடுறது குருடாகும் வண்ணம் வான் நிலம் திசை கல் திசைகள் மூடு மழை நிசி இருள் போல் மூடும் சில சமயம் கும்னு வரும் மழை பெருசாக வர்ற போது இந்த கார்மேகம் நல்லா மூடிடுற மாதிரி வானை மூடிவிடும் நிலத்தை மூடிவிடும் தெரியாது கொஞ்சம் தூரத்தில் தெரியாது இந்த பனி வந்தால் தெரியறதில்ல வான் நிலம் திசைகள் திசைகள்லாம் தெரியாமல் போயிடும் அவ்வளோ தூரத்துக்கு திக்கஸ்ட்டு திக்கஸ்ட்டு மிஸ்ட்டு வர்றதில்லையா சில சமயம் பக்கத்தில் இருக்க ஆளே தெரியாது உண்டு இந்த மேகாலயான்னு ஒரு ஊர் இருக்குது ரியல் மேகாலயா நம்ம இந்தியாவிலேயே மேகாலயான்னு ஒரு இடம் இருக்குது உங்களுக்குலாம் தெரியும் அது ஒரு காலத்தில் இல்லாமல் அஸ்ஸாமா இருந்தது அப்புறம் பிரித்துவிட்டாங்க மேகாலயா நாகாலாண்ட் திரிபுரா மணிப்பூர் அருணாச்சல பிரதேஷ் எல்லாம் பிரித்து விட்டாங்க அந்த மேகாலயா வந்து பார்த்தா எப்பவும் மேகந்தான் மேகாலயான்னு பேர் வச்சது ரொம்ப ரொம்ப கரெக்ட் ஏன்னால் அங்கே தான் சிராபூஞ்சி இருக்குது சிராபூஞ்சி இருக்குது போயிருக்கேங்க அங்கே ஒரு பெரிய ராமகிருஷ்ணன் இடம் இருக்குது அருமையான இடம் அருமையான அந்த இடம் அந்த சிராபூஞ்சிக்கு போகிறப்போ நாங்கள் அந்த சிராபூஞ்சின்னா சிராபூஞ்சி வந்து ஒரு மலையோட எண்டு கீழே அந்த இடத்துலருந்து கீழே பார்த்தா வெஸ்ட் பெங்கால் பார்க்கலாம் வெஸ்ட் பெங்கால் பார்க்கலாம் வெஸ்ட் பெங்கால் வந்து நல்லா ஃபுல்லாக பெரிய கடல் அதுலேருந்து வர்றது அப்படியே இதில் மோதுது அதனால தான் அங்கே மழை எப்போ பார்த்தாலும் அந்த கடல்லேருந்து வர்ற அந்த அந்த இது இருக்கே ஆவியெல்லாம் வந்து உடனே நேரம் வந்து இந்த மலையில் அடிக்குது அதனால தான் இங்கே வந்து இது ஒரே நிறைய இங்கே பார்த்திங்கன்னா நிறைய நிலக்கரி இருக்குது லைம் ஸ்டோன் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அது அப்படியே வந்து பக்கத்தில் இருக்கிற ஆள் தெரியாது அவ்வளோ தூரம் திக்கு அதுக்காக சொல்கிறேன் ஒரு நல்ல இடம் வந்து மேக நம்ம உட்காந்துட்டே இருப்போம் நமக்கு மேகம் வந்து மேலே போயிட்டுருப்போம் பார்க்குறது ரொம்ப அழகாக தனியாக குண்டு குண்டாக போயிட்டே இருக்கும் அந்த தனித்தனியாக பந்து பந்தாக போகுது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு இப்போ வான் நிலம் திசை வான் நிலம் திசைகள் மூடும் மூடு மழை நிசி இருள் போல மழை காலத்து மழை நிசி இருள் போல மழை நிசினா என்ன மழையினால் உண்டாகிற இருட்டு அதனால் வந்து கும் இருட்டு இல்லை ஏன் இதை சொன்னார்னா அதில் தான் ஒரு தாத்யம் இருக்கு என்ன கேட்டால் முழுக்க வந்து கொஞ்சம் விசாரம் பண்ணால் தெரியக்கூடிய சக்தி படைச்சது தான் அதனால் வந்து கயிறு வந்து கயிறை வந்து பாம்பை எப்போ மறைக்கிறது ஆ க இல்லை கயிறை வந்து பாம்பாக காட்டுற போது மறைக்கிறது எப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் மந்தாந்தகாரங்கிறோம் மாலை நேரத்து இருள்ங்கிறோம் இரவில் வந்து தெரியாது இரவில் தெரியாது அதாவது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கணும் கொஞ்சம் நிறைய இருட்டும் இருக்கணும் ரெண்டும் கெட்டானா இருந்தால் தான் கயிறை நீங்கள் பாம்பாக பார்க்க முடியும் முழுக்க முழுக்க வந்து இருட்டாக இருந்தால் நீங்கள் கயிறை பாம்பாக பார்க்க போகிறது இல்லை பாம்பையே மிதித்தாலும் மிதிப்போம் அதனால் முழுக்க முழுக்க இருட்டாக இருந்தால் பார்க்க போகிறது முழுக்க வெளிச்சமாக இருந்தாலும் கயிறு கயிறாக தெரிய போகிறது அதனால் வெளிச்சமும் நிறைய இருக்கக்கூடாது இருட்டும் நிறைய இருக்கக்கூடாது அப்போ ரெண்டும் ரெண்டும்ங்கட்டானந்தான் அதுக்கு மா நேரத்து இருள் அப்படிங்கிற மா மாதிரி இவர் சொல்றார் மழை நிசு இருள் போல் மழை நிசு இருளில் வந்து தெரியுமா தெரியாதான்னா தெரியும் சரியா தெரியாது அந்த தான் அது மாதிரி சொல்கிறார் இவ்வளோ அழகாக உபதேசம் பண்ணுறாரு ஆவரண சக்திங்கிறது மழை நிசு இருள் போல மழை நிசி இருள் போல் மூடும் அவருடைய இதை பார்த்தலாம் தனக்குத்தான் நிகராம் ஈசனன் தனையும் சர்வஜத்வாதி கல்யாண குணங்களினால் தனக்குத்தானே நிகராகிய ஈஸ்வரனையும் தங்களைத்தாம் கண்ட ஞானிகள் தம்மை தம்மையும் பிரத்யேகி அபிந பரமான்மாவான தம்மைத்தாம் அறிந்துள்ள ஞானிகளையும் பிரத்யேகிண்ண அர்த்தம் தனக்கு வேறாக இல்லாத பரமாத்மஸ்வரூபமாக தங்களை அறிந்து கொண்ட ஞானிகளையும் அன்றி தவிர நாஸ்தி பிரம்மம் என்பது இல்லை நபாதி பானமாகவில்லை எப்படி பானமாகவில்லை பானமாகவில்லைனா விளங்கவில்லை என்னும் என்று வியவகரிக்கும் ஊனிடை உயிர்கள் உடலின்கண் உள்ள ஜீவர்களின் உள்ளத்து உணர்விழி அந்த கரணத்தின் ஞான திருஷ்டியானது குருடு ஆம் வண்ணம் குருடாகும்படிக்கு விளங்காத வண்ணம் வான் நிலம் திசைகள் மூடும் ஆகாயம் பூமி திக்குகளை விழிக்குத் தோன்றாமல் மறைக்கான் நின்ற மறைத்து கொண்டிருக்கின்றேன் அர்த்தம் மழை நிசி இருள் போல் மூடும் கார்காலத்து இரவின் இருள் போல மறைக்கும் அதுவே ஆவரண சக்தியின் மோகமாம் என்ற அறிதி என்றவாறு என்று அறிந்து கொள்வாயாக உணர் என்பது முதல் நிலை தொழிற்பெயர் இதுக்கெல்லாம் உணர் என்பது முதல் நிலை தொழிற்பெயர் அது வந்து அதுவாகவே இருக்குது அதனுடைய இது ஸ்வரூபமே அது என்ன பண்ணுறது எல்லாவற்றையும் உணர்கிறது நாஸ்தி நபாதி என்னும் உயிர்கள் உணர்விழி குருடாம் வண்ணம் மூடும் என கூட்டுக நாஸ்தி நபாதி என்னும் உயிர்கள் உணர்விழி குருடாம் வண்ணம் மூடும் என கொண்டுபூட்டி பொருள் செய்து கொள்க அப்படின்னு அர்த்தம் நாஸ்தி நபாதி என்னும் விவகாரத்திற்கு ஏது ஆவரண சக்தி இது ஐம்பத்தி ஒன்பதாம் செய்யுறையில் விரிக்கப்படும் ஆண்டு காண்க ஆண்டு காண்கன்னு அங்கு காண்கன்னு அர்த்தம் நாதத்தின் உபாதி ஒன்றே என்னும் பாடமும் உள்ளது நாதம் என்பது வேதாந்த சாஸ்திரத்தின் பரிபாஷையான சப்தமன்மையின் அது பிறழ்ந்த பாடமாம் என்க அது தப்பான ஒரு ரீடிங் இருக்குது அது தப்பு ரீடிங்னு விட்டார் நாதத்தின் உபாதின்னு நாஸ்தி அப்படி கிடையாது அது வந்து தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் சத்தம் அண்மையின் சப்தத்துக்கு வேறாக சொல்லலை நாதங்கிறதுக்கு வேதாந்த சாஸ்திரத்தின் பரிபாஷைங்கிறார் இதுலருந்து என்ன தெரியறது மற்ற சாஸ்திரங்களில் பரிபாஷை வேறு அவன் சித்தர் பாஷையிலே எல்லாமே வேற மாங்காய்பால் உண்டு மலை மேலே இருப்போருக்கு தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாய்னா நமக்கு மாங்காய் பால்னால் மாங்காய் புழிஞ்சாதான் தெரியும் தேங்காய்பால்னால் தேங்காய் புழிஞ்சாதான் தெரியும் அதனால் வந்து பிரம்மானந்தம் இருக்கிறவனுக்கு விஷயானந்தம் எதுக்குன்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு நமக்கு ஏதாவது தெரியுமோ மாங்காய் பால் உண்டு மலை மேலிருப்பவருக்கு தேங்காய் பால் ஏதுக்கடி குதம்பாய் அப்படின்னா நீங்கள் எதாவது உங்களுக்கு உங்கள் பரிபாஷையில் என்ன சொல்ல முடியும் நமக்கு நேராக சொன்னாலே புரிய மாட்டேங்குது தேங்காய் எடுத்துகிட்டு வாங்காய் கொண்டு வரான் அப்படி இருக்கிற போது அந்த கிரேசி மோகன் ட்ராமாவில் ரொம்ப தமாஷா இருந்தது அவங்க வந்து மெட்ராஸில் நடந்ததுல அதனால் அவன் வந்து இவர்களுக்கு மாலை அணிவிப்பாருனா பொக்கை எடுத்துன்னு வருவான் அவன் பொக்கை எடுத்துன்னு வானினா மாலை எடுத்துன்னு வருவான் அவன் பொக்கையை மாலைன்னு நினைச்சிட்டு இருக்கான் மாலையை பொக்கையை நினச்சிட்டு இருக்கான் தர வப்பவே ரொம்ப சிரிப்பாக இருந்தது கேட்குறதுக்கு அது மாதிரி அதுவே சாதாரண பொருளே அவனுக்கு புரியல இது இதுக்கு என்ன பேர் அதுக்கு என்ன பேர் தெரியல அவனுக்கு வேங்காயம் என்ன மாங்காய் மாற்றி வச்சு அப்படி இருக்கிற போது நம்ம வேதாந்த பரிபாஷைங்கிறதுக்காக சொல்லு வேதாந்தத்தில் உபாதிங்கிறதுக்கே ரெண்டு மீனிங் இருக்குது உபாதி சப்தத்துக்கே ரெண்டு அர்த்தம் இருக்குது உபாதி தோஷம்னு ஒன்று இருக்குது அப்போ உபாதி தோஷம் புரிய வைக்கிறதுக்குள்ளே குரு குரு வழி ஆகிடும் ரெண்டு அவன் வந்து வேண்டாம் வேதாந்தனே ஓடிப்பிடுவோம் அதனால் உபாதி தோஷம்ங்கிறது ஒரு வகையான தோஷம் அதை பற்றி கடைசியில் பார்த்தோம் இந்த உபாதிங்கிற சப்தத்துக்கே ஒரு ஒருத்தரும் அர்த்தம் வச்சுன்னு இருக்கும் ஏன்னா அதனால்தான் சம்பிரதாயம் வேணுங்கிறோம் இல்லை சம்ஸ்கிருதம் தெரிஞ்சதுனால வேதாந்தம் புரிஞ்சுடாது அதனால் சம்பிரதாயமும் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறோம் அதனால் நாதம்ங்கிற சப்தத்துக்கு வேதாந்த பரிபாஷைப்படி சப்தம்தான் அதுக்கு வேறு அர்த்தம் வச்சுக்கலாம அதனால் அது பிறழ்ந்த பாடமாம் என்க அது தப்பான ரீடிங் நாட் கரெக்ட் ரீடிங் அப்படின்னு மூடும் என்று முற்கூறியதை புலப்பட காட்டுகின்றார் அந்த மூடும் முற்கூறியதைங்கிறது வந்து லடும் லற்கூரியதைங்கிற மாதிரி இருக்குது அதனால் நீங்கள் வந்து அதை நல்லா திருத்திங்க மூடுமென்று முற்கூறியதை புலப்பட காட்டுகின்றார் ஆவரணசக்தி மூடும்ன்னு சொன்னதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார் படிக்கலாம் புறத்துல விகாரங்கும்ாரங்கட்கும் தோன்றிய பேதம் சற்றும் ஒன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவியாதி உண்டியாக்கும் விளக்கம் தேவையா சொல்ல வேண்டும் பிரம்மத்துக்கும் புறத்துள்ள விகாரங்கும் ஆண்ட கூட அகத்துள்ள விகாரங்கும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் பூன்றிய பவவியாதி உண்டாக்கும் உபாதி இதே பூன்றமாம் பிரம்மத்துக்கும் பூன்றமாம்னா பூரணமாம் ஏற்கனவே பூன்றங்கிற சப்தம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு இடத்துல வந்திருக்கு ஆமாம் விட்டுடும் ஆ பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போதத்த ஸ்வரூபத்தை பணிகின்றேனே தான் இதுதான் இதுதான் சிஷ்ய லக்ஷணம் பேர் கரெக்டாக சொல்லிடணும் மேல பூன்றமாம் அவருக்கு குருவுக்கு ஞாபகம் இல்லாட்டா கூட அந்த நேரத்தில் எடுத்து கொடுத்துடணும் அதனால் வந்து பூன்றமாம் பூன்றமா சிஷ்யானா சிஷ்யா என்ன அர்த்தம் தெரியுமோ சிக்ஷா யோகியா அதாவது பாடம் சொல்கிறதுக்கு தகுதியான அப்படின்னு அர்த்தம் குருகுன்னா என்னென்னு கேட்டுவிடாங்க சிக்ஷா யோகியா சிஷியா குருகுன்னா என்ன அர்த்தம் அந்த சிக்ஷையே பண்ணுறவர்னு அர்த்தம் சிக்ஷை பண்ணுறான்னா நிறைய அடிக்கிறான்னு ஒரு அர்த்தம் இருக்குது ரூடி அர்த்தம் அப்படி அவனை சிக்ஷிக்கணும் சரியான முறையில் சிக்ஷிக்கணும்னா சிக்ஷிக்கணும்னா என்ன அர்த்தம் நன்றாக அவனுக்கு உண்மையை சொல்லிக் கொடுக்கணும்னு அர்த்தம் அதில் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் பிரஷ்னோத்தர மாளிகால் வரும் சங்கராச்சாரியவர் கோ குரு யார் குருன்னு சிஷ்யசிய ஹிதம் சர்வதா சிந்தையது சிஷ்யனுக்கு ஹிதத்தை எப்பொழுதும் சிந்திப்பவரே குருவானவர் சீடனுக்கு நன்மையே நாள்தோறும் சிந்திப்பவர் குரு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆனால் அது புரியாது அதுதான் கஷ்டம் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துள விகாரங்கட்கும் பூர்ணமான பிரம்மத்துக்கும் புறத்துல விகாரங்கட்கும் பிரம்மம் வேற இந்த விகாரம் வேற அலை அலைகள் இதெல்லாம் இருக்குல்லையா தண்ணீர் வேற அலைகள் வேற வேறதான் தோற்றம் இருக்கேன் புறத்துள்ள விகாரம் கேட்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும் ஆன்ற கூட்டஸ்தனுக்கும்னா என்ன ஆண்ட கூட்டஸ்தனுக்கும்னா ஆண்டங்கிறதுக்கு அறிவுருவானுங்கிற ஞானமே ரூபமான கூட்டஸ்தனுக்கும் கூட்டஸ்தன்னு சொன்னால் கூடஸ்தனுக்கு கூடஸ்தனுக்கும்னு கூடஸ்தனுக்கு என்ன அர்த்தம் எழுதிட்டார் பார்த்தீங்களா கூடஸ்தனுக்கு கூடஸ்தன்னே எழுதிவிட்டார் சௌரியமாக போச்சு கூடஸ்தன்னு சொன்னால் ஆத்மான்னு அர்த்தம் அவ்வளோதான் அதாவது பிரம்மத்துக்கும் ஆத்மாவுக்கும் பிரம்மன்கிறது ஒரு சப்தம் ஆத்மாங்கிறது இன்னொரு சப்தம் ரெண்டுக்கும் பொருள் என்ன சமான அதிகரணம் சமான அதிகரணம் வஸ்து ஒன்று தான் வேற வேறே அதாவது சர்வகதமாக சைதன்யத்துக்கு சர்வகதமா இருக்கிற சைத்தன்யத்துக்கு என்ன பேரு சர்வகதமா இருக்கிற சைதன்யத்துக்கு பிரம்மன்னு பேரு அது ஒரு சரீரத்துல காட்டின் இருக்கிற போது அதுக்கு என்ன பேரு கூட்டஸ்தூட்ட ஆத்மா சைத்தன்யம் தான் அர்த்தம் அதாவது அந்த அந்த அவச்சின்ன சைதன்யம் அப்படின்னு பேரு உங்களுக்கு புரியறதுக்காக இன்னொன்னு சொல்றேன் சுத்த சைதன்யம் ப்ளஸ் உடம்பு மனசு பிளஸ் என்னது பிரதிபிம்ப சைதன்யம் அதில் சுத்த சைதன்யம் இருக்குது பாருங்க அந்த மூணு அம்சத்தில் அதுக்கு பேர் தான் கூட சன்னிய பேர் நான் சொல்கிற போது நம்மக்கிட்ட மூணு அம்சம் இருக்குது ஒரு அம்சம் என்னது சுத்த சைதன்யம் இன்னொரு அம்சம் என்னது உடம்பு மனசு புத்தி இன்னொரு அம்சம் என்னது பிரதிபிம்ப சைதன்யம் இப்போ உடம்பு மனசு புத்தி பிரதிபிம்பைதன்யத்தை விட்டுட்டு சுத்த சைதன்யம் மாத்திரம் இருக்குது பாருங்க அதுக்கு பேர் கூட்டஸ்தகான்னு பேர் அதனால கூட்டஸ்தப்தம் இனி அதிகமாக வரும் கூட்டஸ்தப்தான் பஞ்சதிசீகாரம் யூஸ் பண்ற ஆனால் கூட்டஸ்தா கூட்டஸ்தனுக்கும் அகத்துழ விகாரங்களுக்கும் உள்ள நிறைய விகாரம் இருக்கு ஆகையனால உள்ளே யான் என்ன விற்பிக்கு விஷயமாக உள்ள அகங்காராதிகும் அவருடைய உரைய உரையை அப்படி அந்த பன்மையும் நல்லா அவர் அதெல்லாம் நிறைய கொடுக்குறாரு பூன்றமாம் பிரம்மத்துக்கும் பூரணமாகிய பிரம்மத்திற்கும் புறத்து உள்ள விகாரங்கட்கும் புறம்பே இது என்னும் விற்பி விஷயமாக உள்ள ரொம்ப ஜாக்கிரதையாக அவர் அர்த்தம் சொல்லின்னு போகிறார் அடுத்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும் அதனால் அவர் அதை மனசில் வச்சுக்கிட்டு பேசுகிறார் புறம்பே இது என்னும் விற்பி விஷயமாக உள்ள ஆகாஷாதி பிரபஞ்சத்திற்கும் ஆன்ற கூடஸ்தனுக்கும் அறிவுருவான கூட்டஸ்தனுக்கும் அகத்துழ விகாரங்கட்கும் உள்ளே யான் என்னும் விற்பி விஷயமாக உள்ள அகங்காராதிகளுக்கும் அகங்கார் மனம் புத்தி சித்தம் அகங்காராதிகளுக்கும் தோன்றிய பேதம் சுவாவ விளங்குவனவாகிய பேதங்கள் உண்மையிலேயே நான் வேற என் விறத்தி விகாரங்கள் வேற ஆனால் அந்த பேதமே தெரியல பிரம்மன் வேற ஆகாஷாதி பிரபஞ்சங்கள் வேற ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் முதல்ல சொன்னால் அப்பவாத விஷயம் வேறு இப்போ புரிஞ்சுக்கிறது வேறு ஏன்னா வந்து அதுக்கு உண்மையிலேயே நெர்வீக்கார சவிகார பேதமே தெரியல எல்லாம் சவிகாரமாக தான் தெரியுது நிர்வீக்காரம்னு ஒன்று இருக்கிற மாதிரியே தெரியல இல்லை சவிகாரமே சத்தியம்னு நினச்சோன் இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு இல்லை அகங்காராதிகளுக்கும் தோன்றிய பேதம் ஸ்வபாவ சித்தமாக விளங்குவனவாகிய பேதங்கள் இயற்கையாகவே வேற்றுமை இருக்குது வேதங்கள் சற்றும் அப்படின்னா அது சம்ஸ்கிருதத்தில் அர்த்தம் இல்லை தமிழ் அர்த்தம் கிஞ்சித்தும் சற்றும் கிஞ்சித்தும் தோன்றாமல் தோன்றாமல் மறைத்து உணர்வு விழிக்கு விளங்கா உணர்வு விழிக்கு என்னென்ன அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறத்துக்கு முடியாத வண்ணம் அதை குருடாக்கி மூடும் அப்பேதங்களை ஆவரணசக்தி மறைக்கும் எனக்கும் என்னுடைய மனசுக்குள்ள நான் வேற என் மனசு வேறேங்கிறத தெரியாம பண்ணியிருக்கேன் அதுதான் அதே மாதிரி பிரம்மன் வேற ஜெகத்து வேறேங்கிறத தெரியாமல் பண்ணியிருக்கேன் அதுதான் ஆவரணசக்தி பிரம்மம் வேற ஜகத்து வேற நான் வேற என் சரீர மனசு புத்திகள் வேறே அப்படின்னு தெரியாமல் எது பண்ணுறதோ அப்பேதங்களை ஆவரணசக்தி மறைக்கும் ஊன்றிய பவவியாதி கடத்தற்கு அரிதாம் மம மாயா துரத்தியா என்னுடைய மாயை கடப்பதற்கு அரிதுங்கிறார் கிருஷ்ணர் கீதை அதனால் ஊன்றிய என்ன அர்த்தம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு என்ன சொல்லு கைவல்யன் அவனீதன் சொல்லு பகவத்கீதை சொல்லு நடக்காதுங்கிறார் இந்த வேற்றுமை புத்தியை நீக்கிறது இருக்க இந்த என்னது இந்த ஏதாவது சரீரம் வேறு மனசு வேறுன்னு புரிய வைக்கிற விஷயம் இருக்கே அது ரேஸில் போக மாட்டேங்கிறது நமக்கு நம்ம எவ்வளவு கேட்டாலும் நமக்கு வந்து அதுக்கப்புறமா என்ன அதுக்கப்புறமா என்ன பார்த்து கேள்வி பண்ணுறான் என்ன பற்றி திட்டுறான் என்ன ஒரு மாதிரியாக சொல்கிறான் அப்படின்னா இருக்கோ இல்லையோ அந்த எண்ணம் போகமாட்டேங்கிறது மரம் அது ஊன்றி இருக்குது அதனால என்னென்ன அது ரொம்ப போயிருக்குது அது ரூட்டு எங்கே போயிருக்குன்றது இல்லை பாதாள லோகம் வரைக்கும் போயிருக்கு அந்த கம்பத்து அதனால் ரேசில் புழக்க முடியும் சொல்கிறோமே சில மரத்தை எல்லாம் வேரோட பிடுங்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஊன்றிய பவ வியாதிங்கிறது என்ன தெரியுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்பனே இது லேசில் நீக்க முடியாது ரொம்ப ரொம்ப வருஷமாக அநேக ஜென்ம சம்பிராப்த கர்மபந்தாக ஆனால் வந்து பக்குவ மாதிரி தான் டக்குன்னு போயிடும் இது ஊன்றிய பவ வியாதி அப்படின்னா முமுக்ஷுவுக்கு கூட இது நீக்கிவிடலாம் கஷ்டமில்லை நீங்கள் சாதாரண மனுஷனுக்கு போய் பாருங்க அது நிறைய பேர் வந்து பணம் பதவி புகழ் பிசாஜி மாதிரி அலையிறாங்கன்னா ஊன்றிய பவவியாதி மறைக்கிறது அவங்களை உண்மை தெரியாமல் மறைக்கிறது ஊன்றிய பவவியாதி பவியாதின்னா என்ன வலிமை பெற்றுள்ள ஜனநமாயிய நோயை இது திரும்ப திரும்ப என்னென்னா ரியாலிட்டி கொடுத்து கொடுத்து நமக்கு பொய்யை மெய்யாக்கின்றே இருக்கும் இவ்வளோ பெரிய அவஸ்தை வரும் பவ வியாதிங்கிறார் மற்ற வியாதி இல்லை இது இந்த வியாதி பொதுவான வியாதி ஒரே நேரத்தில் ஒருத்தருக்கு காய்ச்சல் வரும் ஒருத்தருக்கு டைஃபாய்டு வரும் ஒருத்தருக்கு வேறு ஏதாவது வியாதி வரும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு வியாதி வரும் ஒருத்தருக்கு கேன்சர் இருக்கும் இன்னொருத்தருக்கு அல்சர் இருக்கும் ஏதோ சர் ஆயினால் ஒரு ஒருத்தருக்கு ஒரு நோய் இருக்கும் ஆனால் இந்த வியாதி சர்வலோக சமான வியாதி அதனால் இது நிறைய பேருக்கு இந்த வியாதி பலமாக இருக்குது பவியாதி பவ வியாதின்னா சம்சார சம்சார ரோகா சம்சார ரோகா பவவியாதி வலிமை பெற்றுள்ள ஜனநமாயிய நோயை உண்டாக்கும் உபாதி வளர்க்கும் உபாதி மறுபடியும் மறுபடியும் பிறவியை உண்டாக்கக்கூடிய சக்தி இதுகிட்ட தான் அதனால் விக்ஷேப சக்தி இல்லை மறுபடியும் மறுபடியும் பிறந்து இறந்து உ பிறந்து வா உழன்று இறந்து பிறப்பும் இறப்பும் பொருந்தும் அதனால் இது நடந்து கொண்டே இருக்கும் வளர்க்கும் உபாதி ஈதே இவ்வாவரண சக்தியேயாம் வேறொன்றன்று அப்படின்னு விட்டார் வேற எதுவும் கிடையாது இதுதான் படுத்துறதப்பா பாடு அப்படின்னார் சரி நான் இந்த அவருடைய அந்த ஒரு சிறு விளக்கத்தை படிச்சுட்றேன் அதிர்ஷ்டானமான கூட்டஸ்திரம்மங்கற்கும் ஆரோபமான அகங்காராதி பிரபஞ்சங்களுக்கும் எவ்வளோ கிளீனாக கொண்டு வராருவரும் அதிர்ஷ்டானமான கூட்டஸ்திரம்மங்களுக்கும் அப்படின்னா ரெண்டு இல்லை அதிர்ஷ்டானமான கூடஸ்திரம்மத்துக்கும் ஆரோபமான அகங்காராதி பிரபஞ்சங்களுக்கும் உள்ள பேதங்கள் முறையே சச்சிதானந்தமும் அனுர்தஜட துக்கமுமாம் எவ்வளவு அப்படி இது இதுக்கு பேர் தான் கிறிஸ்டல் கிளியர்னு பேர் வேதாந்தம் படித்தவனுக்கு தான் புரியும் கிறிஸ்டல் கிளியர்னு இதெல்லாம் அவ்வளோ ஸ்ப ஸ்பட்டிக்க மாதிரி ஸ்பஷ்டமாக சொல்கிறார் அது அனுர்தஜட துக்கம் இது வந்து சச்சிதானந்தம் நான் சச்சிதானந்தம் என்னோட மனசு புத்தி சித்தமெல்லாம் உடம்பெல்லாம் அனுர்தட துக்கம் இவ்வளோ எளிமையாக சொல்லிட்டே இருக்கணும் சச்சிதா பேதம் என்னதுன்னா சச்சிதானந்தமும் அனுிர்தட துக்கமுமாம் இது என்ன பேதம்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்துடும் அதனால சச்சிதானந்தமும் அனுர்தட துக்கமும் போனால் போகிறது சொல்லிவிடுறேன் சத்துன்னா தூய இருப்பு சித்துன்னா தூய உணர்வு ஆனந்தம்னா தூய இன்பம் அனறுத்தம்னு சொன்னால் அசத்து அநிர்த்தம்னு சொன்னால் அசத்து ஜடம்னு சொன்னால் அச்சித்து அதாவது இருப்பற்றது உணர்வற்றது துன்பமயமானது ஆக தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் இதெல்லாம் என்னதுன்னா தூய்மை இல்லாதுன்னு சொல்ல வேண்டாம் உணர்வற்றது இன்பமற்றது அதுதான் வேற்றுமை இந்த உலகமும் இந்த உடலும் இருப்பற்றது இந்த உலகமும் இந்த உடலும் மனமும் உணர்வற்றது இந்த உலகமும் இந்த உடல் மனமும் இன்பமற்றது தூய்மையான இருப்பும் தூய்மையான உணர்வும் தூய்மையான இன்பமும் பிரம்மா பிரம்மேயாம் அதை உறக்கத்தில் நாம் உறக்கத்தில் நாம் அதுவாக இருக்கிறோம் விழிப்பில் மட்டும் விழிப்பிலும் கனவிலும் மட்டும் இந்த இருப்பற்ற உணர்வற்ற இன்பமற்ற பொருள்களோடு தொடர்பு கொண்டு மயங்கி போகிறோம் இதுவே வாழ்க்கையின் பரம ரகசியம் சிதம்பர ரகசியம் என்று இதுவே உபதேசிக்கப்படும் என்னால் இதுதான் இது புரியல என்ன அப்புறம் என்ன புரியல என்ன அடுத்த அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் முடிஞ்சு ஒன்பதாம் அத்தியாயத்துக்கு போனா அதனால அனுதா முல் முற்செயுளில் கூறியிருப்பதாலும் இதில் தோன்றாமல் மறைத்து என்பதாலும் உணர்வு விழிக்கு என்பது வருவித்தான் அங்கிருந்து இதை எடுத்துக்கிட்டோம் உணர்வு விழிக்கு மு முல் மு முன்னாடி செயலில் கூறியிருப்பதாலும் இதில் தோன்றாமல் மறைத்து என்பதாலும் உணர்வு விழிக்கு தோன்றாமல் மறைத்து என்று நாம் வருவித்து கொண்டோம் அதிர்ஷ்டான ஆரோபங்களின் பேதங்கள் தோன்றாமல் மூடுவதால் ஆவரண சக்தியை மூடல் என்றும்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 भेद திருவடீப்போ ஈஸ்வரோரு மூதவினை வோமவா திணாமூர் நம ஓம் ஷாதி ஓ